Thank <laughs> you. صيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له قلنا هدو الله لا اله الا الله وحده لا شريك له هنجد ان لكل بنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرخان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسبب الله الرحمن الرحيم يا بني آدم قد أنزلنا عليكم لباسا واري ثوقاتكم وريشا ولباس التقوى ذلك خير அருளாளும் நிகரச்ச அன்புடையமாகிய எல்லாமல் அல்லாஹூ புகான அவனிக்க அனைத்து புகழும் உரித்தாக்குக அல்லாஹுவால் படைத்து உலகத்திற்கு அனுப்ப வைக்கப்பட்ட மனித இனத்திற்கு சீரான நேரான நல் வழியை காட்டுவதற்காக அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட நதிமார்களில் ரசூல்மார்களில் தீர்க்கதர்சியல் அனைவர்களுக்கும் தலைவராக முத்திரையாக இறுதியாக இவ்வுலகத்திற்கு வருகை பந்து இவ்வுலகத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் தனக்கு ஏற்படுகிற எண்ண இன்பங்களே சந்தோஷங்களே மகிழ்ச்சிகளை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நிமிடமும் பினாடியும் தனது சமூகத்திற்காக சமுதாயத்திற்காக உழைத்து பாடுபட்ட எனது உயிருமினிய முகமது சல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து பின்பற்றிய அத்துணை நல்லதார்கள் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அலம்திலா கண்ணியத்திற்குரிய பெரியார்களே அங்கிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அல்லாஹூ சுகான தாலா இஸ்லாமியர்களை படைத்தே அவர்களுடைய செய்வதற்காக நின்று வரமல் அவர்களுடைய ஒரு தனிநபருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி குடும்பம் நடத்தக்கூடிய கூட்டு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி அவனுக்கு கீழே வாழக்கூடிய குடிமக்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் உலகத்திலே தன்னுடைய வாழ்வை எந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு குரானில் பல இடங்களில் விருக்கமாகவும் முஹம்மது சல்லாஹூ அலிசல்லம் நபி அவர்கள் தன்னுடைய பொன்முறைகளில் விளக்கமாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதோடு நின்று விடாமல் சின்ன சின்ன உடையங்களே கூட நபி சல்லுமுகம் விலக்கி இருக்கின்ற முறையை கூட அவர் கற்று என்று கேலியாக அவர்கள் சொல்லக்கூடிய விதத்தில் முகம் மனிதர்களுக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் எது நல்லது எது கெட்டது என்று தெளிவாக சொன்னதோடு செய்து காட்டியும்னு அமையில அமைய வேண்டும் அதை பற்றியும் கூறுவதை போன்று கிடையாது கிடையாது நாம் நினைக்கக்கூடிய விதத்தில் நினைக்கின்றோமோ அதே மாதிரி அறிந்து கொள்ளலாம் அல்லா ஆடைகளை பார்ப்பதில்லை அல்லா உள்ளங்களை தான் பார்க்கின்றான் என்று ஒரு சிலர் கூறுவதை அடிக்கடி நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மீதான பெரியார்களே கணவான்களே சகோதர்களே உரையம் அவ்வாறு அல்ல மனிதனுடைய வெளிரங்கமான ஆடையை வைத்து மார்க்க பற்றை கொள்ளலாம் அவனுடைய நல்ல குணங்களை தக்குவா கொள்ளலாம் இந்தி உங்களுடைய ஆடை அடைய வேண்டும் வெளிரங்கத்தை மாத்திரம் பார்ப்பதில்லை உளங்கத்தை தான் பார்க்கிறான் என்ற ஒரு ஹதீசை வைத்துக் கொண்டு கூறுவார்கள் உள்ளம் சுத்தமாக இருந்தா போதும் சரியா இருந்தால் வெளிரங்கம் எப்படி இருந்தாலும் சரி மேலான பெரியார்களே கனவான்களே சகோதரிகளே விஷயம் அவ்வாறு அல்லா ஒவ்வொன்றுக்கும் உள்ரங்கம் வெளிரங்கம் என்று இரண்டு அம்சங்கள் இருக்கின்றன மார்க்கத்தை எடுத்துக் கொண்டாலும் சரி பாவங்களை எடுத்துக் கொண்டாலும் கூறுகின்றான் வெளிரங்கத்தையும் விட்டுவிடுங்கள் உள்ரங்கத்தையும் விட்டுவிடுங்கள் வெளிரங்கமான பாவமும் இருக்கின்றது உள்ரங்கமான பாவமும் இருக்கத்தான் செய்கின்றது ஏன் உலகத்துடைய விதங்களை நாம் எடுத்துக் கொண்டோம் என்றால் அதில் உள்ரங்கத்தை உள்ரங்கம் வீட்டுக்கு தேவையானது அவ்வளவுதான் வெளிரங்கம் அதற்கு பெயிண்ட் பண்ணுவது அதற்கு கலர் பண்ணுவது அதற்கு லைட்டுகளை போட்டு அலங்காரம் செய்வது வீட்டுக்கு மாபிள் வெளிலங்க சரியாக இருக்கும் ஒரு பழம் பழுத்திருந்தால் அதனுடைய நல்ல வாடகை வெளியிலே வீச ஆரம்பித்துக் கொண்டே இருக்கும் அதே பழம் அழுகி இருந்தது என்றால் துருவாரை தான் வெளியிலே வீசும் அதே மாதிரி நம்முடைய உள்டெல்லும் சீராகிவிட்டது என்றால் நம்முடைய உள்ளம் சரியாக்கிவிட்டது என்றால் அதனுடைய பிரதிபலன் நம்முடைய செயல்களில் நம்முடைய பேச்சுவார்த்தைகளில் நம்முடைய ஆடைகளில் ஏற்படத்தான் செய்யும் வெளிரங்கமான ஆடியை பற்றி அல்லாஹ் குரான் குறிப்பிடுகின்ற வானிலிருந்து மரங்கள் இல்லாவிட்டால் அங்கே பஞ்சு உண்டாக முடியாது பஞ்சு இல்லாவிட்டால் ஆடைகள் உற்பத்தியாக முடியாது அல்லா குறிப்பிடுகின்றான் இறக்கி வைத்திருக்கின்றோம் ஆடைக்கு இரண்டு முதலாவது முதலாவது நாம் பார்க்க வேண்டும் நம்முடைய ஆண்களுக்கு என்று ஒரு பெண்களுக்கு இமாம்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆண்களுடைய மறைத்து முன்னால் கூடாது கொஞ்சம் செய்வதற்காக வேண்டி அடைந்து கொண்டிருந்தாலும் முன்னால் வெளியிலே சிறந்த குடிக்கக்கூடிய வேலையில் முழங்களை திறந்திருப்பது மற்றவர்களுக்கு முன்னால் நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய தன்னுடைய முகத்தையையும் கையையும் தவிர மற்ற எல்லா பாகத்தையும் அந்நிய பெண்களுக்கு முன்னாலும் பெண்கள் மறைத்திருக்க வேண்டும் அவர்களுடைய சலுகை அவர்களுடைய இடுப்பு பகுதி அவர்களுடைய கோள் பட்டையுடைய பகுதி அல்லது கால் பகுதி இதை கூட நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் பெண்களுக்கு கூறும் பொழுது அதை ஒருபடி மேல் ஏறி இன்று நாம் பார்க்கலாம் பகுதிகளை பகிரங்கமாக நம்முடைய பெண்கள் ஆண்களுக்கு காட்டிக் மேலான பெரியார்களே கனவான்களே சகோ ஆண்களுடைய நினைத்து எல்லாமே ஆடையாக மாறிவிடாது முதலாவது ஆடையுடைய நிபந்தனை என்ன மறைவிடத்தை மறைக்க வேண்டும் அதற்கு இமாம்கள் மூன்று விதமான நிபந்தனை கூறுகின்றார்கள் மறைவுடத்தை மறைக்கக்கூடிய ஆடை முதலாவது விசாலமானதாக இருக்க வேண்டும் அகலமானதாக இருக்க வேண்டும் அது இருக்கமானதாக இருக்கக்கூடாது முதலாவது நிபந்தனை நெல்லியதாக இருக்கக்கூடாது இரண்டாவது நிபந்தனை மூன்றாவது நிபந்தனை அது நல்ல நீச்சமானதாக இருக்க வேண்டும் குட்டையானதாக கதையானதாக இருக்கக்கூடாது இந்த மூன்று நிபந்தனையும் இல்லாமல் ஒரா பொருடைய கைகளில் இருக்கும் வா அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் ஆண்களின் பக்கம் இருப்பார்கள் நம்முடைய சில பெண்கள் கூற முடியுமா முதலாவது ஆடை நெல்லியதாக இருக்கக்கூடாது நெல்லியதாக இருக்கக்கூடாது நிறுவாக இருக்கக்கூடாது கனமானதாக இருக்க வேண்டும் இரண்டாவது இருசமாகாணிய கூடாது இன்று நாம் பார்க்கலாம் நூற்றிக்கு எழுபத்தைந்து வீதம் என்றால் மிகையாகாது சில பெண்களுடைய நாம் முஸ்லீம்கள் நமக்கு என்ற ஒரு கலாச்சாரம் நமக்கு என்ற ஒரு கொள்கை நமக்கு என்று ஒரு கட்டுப்பாடு இருக்கின்றது அந்த முறைப்படி தான் நம்முடைய பெண்களை நாம் வளர்க்க வேண்டும் ஆண்கள் கூட நம்முடைய உள் ஆடை நடப்பதற்கு அதை அவர்கள் செய்கின்ற ஆண்கள் தான் பொறுப்புதாரிகள் அந்த பெண்களுடைய ஆடைகளை பற்றி ஆண்கள் தான் வாங்கி கொடுக்கின்றீர்கள் அல்லது வாங்குவதற்கு நீங்க அனுப்பி வைக்கின்ற முழு பொறுப்பும் அந்த பெண்களை நிர்வாகம் செய்யக்கூடிய ஆண்களை தான் சாரும் பெரிய அலங்காரமாக இருக்கலாம் அதே மாதிரி முறையில் உங்களுடைய முறைகளில் ஆனால் அதில் இரண்டு நிபந்தனை இருக்கின்றது ஒன்று பெருமை வந்து கூடாது இரண்டாவது ஏற்படாமல் இருக்க வேண்டும் அதாவது அலங்காரமாக இருக்க வேண்டும் அதை கொண்டு உங்களுடைய உள்ளம் சந்தோஷம் பெறுகின்றது என்று வேண்டும் என்றால் போடுகின்றேன் என்றால் தாராளமா விலை அணியலாம் அபுல் கூடிய அதிகமான பதிவு செய்யப்பட்டது குறைந்த ஆடைகள் இருந்தது செல்வம் இருக்குதா நான் சொன்னேன் என்ன வகையான செல்வம் உங்களுக்கு ஆட்டு மண்டைகள் மாட்டு மண்டைகள் இருக்குது குதிரைகள் அடிமைகள் எல்லா வகையான செல்வமும் அழைக்க நல்லா செல்வத்தை பெருமை அதிகமான காலகட்டத்தில் எளிமையான ஆடைகளை தான் அணிந்திருக்கின்றார்கள் ஆனால் உட்பு படித்துக் கொள்வதற்காக வேண்டிய சில சந்தர்ப்பங்களில் இரண்டாயிரம் தீனார் பொறுமதியான ஆடைகளையும் நதியவர்கள் அணிந்து நல்ல உறுப்புகள் குறிமாஜித் நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலேயும் உங்களுடைய அலங்காரமாகடியார்களே கனவான்களே சகோரே இரண்டாவது நிபந்தனை ஆடைகளை பெருமையோ புகழோ முகப்பதையோ வந்து கூடாது ஆனால் இன்று நாம் பார்க்கலாம் பெண்களில் அதிகமான பெண்கள் ஒரு பங்கனை அது தவறாகிவிடும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஜோடி உறுப்பை தெரியும் ஒரு ஆரம்பிக்க தேவையான நான் எடுத்து ஒவ்வொரு நாளும் என்னே கொடுத்திருவேன் அவர்களுடைய அல்லவா என்று பதில் கூறியிருக்கிறார்கள் ஒவ்வொரு பதில் சகாபாத்திரம் என்று இஸ்லாமியாக வேண்டி விலை உயர்ந்த ஆடைகளை அணியலாம் மேலான பெரியார்களே கனவாங்களே அடுத்தபடி அணியக்கூடிய ஒப்பாக கூடாது அல்லது பௌத்தர்கள் அல்லது இந்துக்கள் அவர்களுக்கு இந்த ஒரு ஆடை பொதுவாக ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஆடையை அணுக கூடாது ஏனென்றால் நபி அவர்கள் விரும்பியதே இல்லை வணக்கங்கள் விஷயத்தில் நோம்ப பிரிக்க ஆரம்பிச்சார்கள் கேள்விப்பட்டது நபி அவர்களுக்கு யூதர்களும் பிரிக்கின்றார்கள் நபி சொன்ன நோன்புல கூட நாம் யூதர்களை தொட்டு விடக்கூடாது ஒருபோதும் ஒப்பாக கூடாது என்று நான் பார்க்கலாம் எவனோ உலகத்தில் ஒரு விதத்தில் முடிவெட்டு ஆரம்பித்தார் நம்முடைய வாலிபர்களுடைய முடி எல்லாம் அந்த விதத்தில் அவன் கூப்பிடல சிறுக்குல அறிம் உலகத்துல நீங்க யாருக்கு ஒப்பாகுவீர்களோ அவர்களுடன் தான் ஆசிரால் சேர்க்கப்படுவீங்க அவர்களுடன் தான் அல்ல உங்களை எழுப்பாற்றுவான் என்று நபியவர்கள் ிது என்று சொல்விடும் ஒரு கசப்ப நபி அவர்கள் தடை செய்த தடைத்தான் மூணு உலகமும் மாற்றமாக நடந்து கொண்டிருந்தாலும் அது நமக்கு பரவாயில்லை நபியவர்கள் சொன்னது கூடாது என்றால் கூடாது அதில் ஒன்று தான் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிவது கீழால் ஆடை அணிய கூடியவர்கள் தமக்கு சாதகமாக ஒரே ஒரு அதிர்ஷ்டப்படுத்துகின்றோம் நபிசல்லு யாரை தன்னுடைய பார்க்க மாட்டான் என்று சொன்ன வேளையில அந்த சபையில் இருந்த அதற்கு என்னுடைய தாரமும் கீழே போய்விடுகின்றது கீழால் சென்று விடுகின்றனர் பொறுப்புடன் இருந்தாலும் சரி என்ன அறியாமல் செய்கிறவர்கள் அல்ல அதனால பெருமைக்காக வேண்டி நீங்க அறியாம அந்த ஆடை கீழே போன என்ற இந்த ஒரே ஒரு அதிச வைத்துக் ஒரு சில கோருகின்றால் அவர்களுக்கு மாத்தபி அவங்களை குறிப்பிடலாம் உங்களையும் என்னையும் தங்க கூடாது அவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படுகின்றது சமம் என்று அந்த ஒரு சாட்சிக்கு சமம் தான் ஒரு சாட்சிக்கு சமம் என்று யாராவது உலகாக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க பயங்கரமான பேன இருக்கு பரவாயில்லை அப்படின்னு இறக்கிக் கொள்ளுங்க நபி இப்படி பல சந்தர்ப்பங்கள் பல சகாபாக்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க மாதிரியான ஒரு முதலாவது பதிவு செய்யப்பட்ட நாம் குறிப்பிடக்கூடிய அதிகமான பலி செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய கூடிய கல்சன் மட்டுமல்ல சொன்னாங்க மேல் ஆடையும் அதுவும் இது மூன்றாவது ஹதி ஒரு மறந்துடக் கூடாது எவ்வளவு கீழே போவோமோ அவ்வளவு ஆண்களுக்கு ஹராம் பெண்களுக்கு எவ்வளவு கீழே போவமோ அவ்வளவுக்கு நல்லது ஆனா உலகமே மாறித்தான் இருக்கிறது ஆண்கள் எல்லாம் பணிக்கிறாங்க பெண்கள் எல்லாம் உயர்த்துறாங்க மூணு உலகமும் இப்போ நேர் மாறுபட்டு தான் இருக்கிறது உயர்த்த முடியுமான அளவுக்கு பெண்கள் உயர்த்தி முற்றுக்கால் தெரிகிற வரைக்கும் உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் பணிக்க வேண்டும் கீழாலும் படிப்பது அவர்களுக்கு நல்லது ஆண்கள் கரண்டைக்கு நேரால் தான் உயர்த்தி வேண்டும் இது மூணாவது நாலாவது ஹதீஸ் நடிய சொன்னாங்க இருக்கிறாங்க அவர்களுடன் அல்லாஹ் பேசவும் அவர்களை பார்க்கவும் அவர்களை சுத்தப்படுத்தவும் சொன்னவுடன் அதோபர் சொன்னாங்க யார் அல்ல அல்லா பேசாதவர்கள் அல்லாஹ் ஏலெழுத்தும் பார்க்காதவர்கள் எவ்வளவு பெரிய நஷ்டவாதிகள் எவ்வளவு பெரிய துருப்பாக்கியசாலிகள் மனுகும் யார் சூழல்லா அல்லாவுடைய சூழ்நிலை பொருளை பேர்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான் பெரியார்களே இச்சஹர் ஹுலே ஐந்தாவது ஹதீஸ் ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் রাদিয়াল্লাহு அன்ஹு சொன்னாங்க ஒரு தடவை நான் போய் நபி அவர்களை சந்தே போனே என்னுடைய ஆடு கரங்க்கே கீழால் சென்றின்றது நபி அவங்க சொன்னாங்க யா அப்துல்லாஹ் 이르ஃப இன்ஜாரக அப்துல்லாவே உங்களுடைய ஆடைய தூக்கிடுங்க நான் தூக்கினேன் நபி அவர்கள் சொன்னாங்க ஜித் இன்னம் தூக்காதா இன்னம் தூக்கினேன் எது வரைக்கும் தூக்கினீங்க அப்பட கேட்டபர்க்கு சொன்னாங்க ஹிலா அன் காஃபி தாஃகை என்னுடைய கெண்டை காலுடைய பாதி வரைக்கும் நான் தூக்கினேன் என்று ஹதரத் அனுப்பி நிலைமைகளை பார்ப்பதற்காக வேண்டி உஸ்மான மகன் அபானி குரு என்று சொல்லக்கூடியவர் சந்தித்து உஸ்மான் நீங்க பெரியடி மிகப்பெரிய தலைவர் அவருடைய களமுடிய நல்ல கழுத்து வரைக்கும் வளர்த்திருக்கிறாரு அவருடைய ஆடை கீழே வரைக்கும் கரண்டு வரைக்கும் போயிருக்கிறது இந்த இரண்டு அம்சம் மட்டும் இல்லாட்டி அசதி மிக நல்ல மனிதர் என்று இல்லை அவருடைய தலைமுடிய நல்ல கழுத்து வரைக்கும் வளர்த்திருக்க அவருடைய ஆடு தலைமுடையால் உயர்த்தி கொண்டார்கள் எட்டாவது ஒரு சிறீனாவுல நடந்து கொண்டிருந்தேன் அழுக்குகள் கருப்பு ஒரு படிப்பினை இல்லையா என்னுடைய பார்த்து நபியுடைய மேல்களே கனவான்களே சகோதரர்கள் இருந்த உடல்கள் ஈழக் கொடைகள் எல்லாம் ஆகி வாழ குடிதா வயது வழியா வெளியில வந்துடும் அது பால் உள்ளே போகாது அந்த அளவுக்கு இருக்கின்றார்கள் அண்டாரை அடிமை வந்து அதை துமரிக்க சொறாங்க நன்மையை போறாரு அதை சொன்னாங்க அந்த மனிதன் கொண்டு வாங்க அந்த மனிதனை கூப்பிடுறாங்க வந்த பாதி பெரியவான ஒரே அதில் குறிப்பிட்டு சொல்லி அதற்கு மாதமான இந்த நேரத்தில் போதாது பெரியார்களே கனவான்களே தகவல்களை கடமை கேட்டு நடக்காவிட்டால் பாதிப்பு ஒரு பக்கத்தில் வியாபாரம் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் செய்யமான ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் மேலானே அணிவது சில பெண்கள் இது ஆண்களுக்கு ஆடை இதை பெண்கள் உடுப்பது அதே மாதிரி சில ஆண்கள் முடி வளர்க்கிறாங்க கழுத்துல செயின் போடுறாங்க காதில கடுக்கு போடுற கையில் காப்புல உருந்த வீட்டு அதாவது வேற கலர்கள் உறுப்பதும் மகா வெள்ளை ஆடை தான் சிறந்தது சொன்னாங்க அறிந்து கொண்டே இருங்க ரொம்ப சுத்திலேயேடுப்பள்ளியில வந்துவிட்டுலாம் வர நம்முடைய பின்பற்றோம் அதனாலுடைய உதவி தடைபட்டுக் கொண்டிருக்கிறது மேலான பெரியார்களே கனவான்களே அமல்கள் வணக்கங்கள் பின்பற்றுவது மாதிரி நம்முடைய ஆடைகளிலேயும் நம்முடைய பழக்க வழக்கங்களிலேயும் பேச்சுவார்த்தைகளிலும் நடவடிக்கைகளையும் புனிதமான பின்பற்றுவதற்கு நாம் எல்லாம் முயற்சி மன்னிப்பான பெற்றோர்கள் உட்கார்கள் உறவினர்கள் உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமியாக வாழக்கூடிய முஸ்லீம்கள் இஸ்லாமியர்களாக வாழ்வதற்கு அதிகமாக பின்பற்றி நடக்க நம் அவர்களை குறிப்பாக பெண்களையும் முழுமையாக பின்பற்றி நடவடிக்கை மானங்களையும் பாதுகாப்பாயாக நாம் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மரணித்து நம் அனைவர்களையும் يا رب يا رب امين امين يا رب العالمين برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين.